வணக்கம் பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் பொது அறிவுக்கு நிகழ்ச்சிக்காக மெட்ரிக் மேல்லைப்பள்ளியிலிருந்து நான்காம் வகுப்பு மாணவன் டி சாய் சரவணன் நேற்றைய கேள்விக்கான பதில்களை பார்க்கலாம் ஒன்று சையத் முஷ்தாக் அலி டி கிரிக்கெட் போட்டிகளை வென்ற அணி தமிழக அணி இரண்டு கேலோ இந்தியா ஜான்ஸ்கர் குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் யூனியன் பிரதேசமான லடாக்கில் நடைபெற்றன மூன்று சிஎஸ்ஐஆர் என்னும் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமையகம் புதுதில்லியில் உள்ளது இனி இன்றைய தினத்திற்கான கேள்விகள் ஒன்று இந்திய இராணுவ பணியாளர்களின் துணை தலைவராக தேர்ந்தெடுக்க யார் இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான தமிழக அரசின் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது மூன்று இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீட்டிற்கான வரம்பு எத்தனை சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கேள்விக்கான பல்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்